அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் உடையான் கட்டே தெளிவு நல்ல குடியிலே பிறந்தவனாகவும் குற்றத்திலிருந்து நீங்கினவனாகவும் செய்த பிழைக்கு வருந்துகின்றவனாகவும் தவறான எண்ணத்திற்கு விற்கப்படுகின்றவனாகவும் உள்ளவனிடம்தான் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஒருத்தன இடத்துல ஒரு செயலை நாம கொடுக்கறதுக்கு முன்னால் இந்த நாலு குணத்தையும் நம்ம பார்க்கணும் அதாவது அவனுடைய Family Background. அவங்க அப்பா அம்மா உற்றார் சுற்றம் இவர்களுடைய அவனுடைய நண்பர்கள் இதெல்லாம் எப்படிங்கிறதையும் பார்க்கணும் அவனை தப்பு பண்ணுறதுக்கு பயப்படுறவனாக இருக்கணும் ஒருவேளை தவறுகள் நிகழ்ந்து அதுக்கு வருத்தப்படுறவனாக இருக்கணும் தவறான எண்ணங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம நினைக்கிறதுங்கிறது பேசுறது எல்லாம் வெக்கப்படுறவனாக இருக்கணும் அவங்ககிட்ட தான் நம்பிக்கை வைக்கணுங்கிறார் எதுக்கு வேணாலும் அஞ்சாதவன் கிட்ட நம்பிக்கை வச்சா எந்த தவறு வேணாலும் செய்வோம் நாட்டில் பார்க்குறோம் இல்லையா ஊழல் பண்ணுறதுல யாரும் பயப்படுறதே கிடையாது எல்லாம் பாவம் வருமே பின்னால் கஷ்டப்படுவோமே யாரும் பயப்படுறது கிடையாது இந்த குற்றங்கள்னால் என்னென்னா காமம் வெகுளி லோபம் மயக்கம் கர்வம் பொறாமை சோம்பல் மறப்பு, மரப்புன்னா மறதி குற்றம் கடிதல் குற்றம்னா என்ன பேராசை பெருங்கோபம் ஆழ்ந்த பொருட்பற்று உண்மை இல்லாதத உண்மைன்னு நினைக்கிற புத்தி கொஞ்சம் அறிவு பணம் புகழ் இருந்ததுன்னா கர்வப்படுறது மற்றவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அறிவு இதெல்லாம் பார்த்து பொறாமப்படுறது சோம்பேறித்தனம் எதை சொன்னாலும் மறந்து போகிறது இதெல்லாம் இருக்கிறவன தேர்ந்தெடுக்க கூடாது குற்றம் கடிதங்கிற அதிகாரத்தில் குற்றம் அதாவது அரசன் வந்து தன்னிடத்தில் குறையில்லாம பார்த்துக்கணுங்கிற கருத்து அது அங்கே சொல்லப்பட்டிருக்கு இவரலும் மாண்பு இறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு அதாவது பொருள் கொடாத தண்மையும் மாட்சி இல்லாத மானமும் தகுதியற்ற மகிழ்ச்சியும் தலைவனாக இருப்பவனுக்கு குற்றங்களாகும் அதாவது தானம் பண்ணுற புத்தி இருக்கணும் நல்ல காரியம் பண்ணி அதனால் பெருமை புகழ் அடையணும் நல்ல காரியம் செஞ்சு அதனால் அடைய வேண்டிய புகழ் அடைஞ்சிருக்கணும் அதாவது காரணம் இல்லாமல் பண்ணி ம லௌக்கிக விஷயங்களில் வந்து சந்தோஷப்படுறதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் ஆக தானம் பண்ணுற புத்தியும் அதை தானம் கொடுக்காத தன்மையும் நல்ல காரியம் பண்ணி பெறாத புகழும் காரணமே இல்லாமல் சரியான முறையான காரணம் இல்லாத சந்தோஷமும் தலைவனுக்கு இருக்கக்கூடாது அது குற்றம்னு சொல்லியிருக்க தோஷமாக சொல்லியிருக்கார் தமிழ் சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் தோஷம்னு பேர் கூடா நட்பு ஒழுக்கம் சிற்றினம் சேர்தல் ஒப்புரவறியாமை ஆகியவையும் குற்றங்கள் அடங்கும் என்று வடிவேலு செட்டியாருடைய உரையிலே காணப்படுகிறது கவிராஜ பண்டிதர் என்கிறவருடைய உரையிலே குற்றங்கள் என்பது பொய் களவு கல் காமம் பொய் பேசுறது திருடுறது கல்லு குடிக்கிறது பெண்களை எல்லாம் விரும்பி உடம்ப கெடுத்து கொள்வது இந்த குரட்பாவில் நாலு சொல்லப்பட்டிருக்கு பண்புமிக்க குடிப்பிறப்பு ரொம்ப முக்கியம் தாய் தந்தை பெரியோர்கள் இந்த மாதிரி நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கணும் குற்றத்திலிருந்து நீங்கி இருக்கணும் தப்புக்கு பயப்படணும் தவறு செய்யாதவனாக இருக்கணும் பழிக்கு பயப்படுறவனாக இருக்கணும் இழிவான தொழில்களில் மனம் செல்லாத இந்த நாணம் உடைமை அது இருக்கணும் வெக்கப்படுறவனாக இருக்கணும் இதெல்லாமே பெரும்பாலும் என்னென்னா ஒருத்தரை பற்றி நம்ம இன்னொருத்திட்ட அவர் சரிதானா அவரை நம்ம சூஸ் பண்ணலாமா தேர்ந்தெடுக்கலாமா அப்படிங்கிறத தகுதி உள்ளவங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதாவது பிறருடைய சொற்களை கொண்டு அவர் ஜெனுவின் பர்சன் தானா நாம இந்த ஜாப் அவருக்கு கொடுக்கலாமா இந்த வேலையை கொடுக்கலாமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம் தொல்காப்பியம் நச்சினார்கினியருடைய உரையில நான்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார் நானாவது செய்யத்தகாதனவற்றின் கண் உள்ளம் ஒடுங்குதல் எதை செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதை செய்யறதுக்கு வெக்கப்படுறது பயப்படுறது அதுக்கு தான் நாணம்னு சொல்றார் நானாவது செய்ய்தகாதனவற்றின் கண் உள்ளம் ஒடுங்குதல் ஜெகவீரபாண்டியனார் சொல்கிறார் அறிவுடையார் பழவினைகளுக்கு நானும் வரையே தமக்கு துணையாக தெளிந்து கொள்வன் என்கிற கருத்தானது இந்த குரட்பாவில் உணர்த்தப்பட்டது என்கிறார் அறிவுடையவர்கள் தீய செயல்களுக்கு பழவினைகளுக்கு பழவினைகள்னா தீய வினைகள் துன்பத்திற்கு காரணமான வினைகள் அதுக்கெல்லாம் நாணக்கூடிய தெளிவு உடையவரைத்தான் தனக்கு துணையாக வைத்து கொள்ள வேண்டும் தெளிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த குரட்பாவிலே திருவள்ளுவர் பெருமான் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்பது ஜெகவீர பாண்டியனார் அவருடைய உரையிலிருந்து நாம் பார்க்கிறோம் இனி பதவுரை பார்க்கலாம் தெளிவு தலைவனின் ஆராய்ந்து தெளிதல் என்பதானது குடிப்பிறந்து நற்பண்புமிக்க குடும்பத்தில் பிறந்தவனாய் குற்றத்தின் குற்றங்களிலிருந்து நீங்கி விலகி வடு தான் குற்றம் புரிந்து விடக்கூடாது பரியும் என அஞ்சும் இயல்புடைய நானுடையான் கட்டே நாணமுடையவனிடத்தில்தான் இருக்க வேண்டும் தலைவனின் ஆராய்ந்து தெளிதல் என்பதானது நற்பண்புமிக்க குடும்பத்தில் பிறந்தவனாய் குற்றங்களிலிருந்து விலகி புரிந்துவிடக் கூடாது என அஞ்சும் இயல்புடைய குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனே தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான